ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணங்களிலும் என்னென்ன தர்மங்களையும் நமக்கு காண்பிச்சுருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக பார்த்துன்னு வரும் அதிலே மகாபுராணங்கள்னு பதினெட்டு புராணங்களே வியாசாச்சாரியாள் வகுத்து கொடுத்துருக்க அதிலே வராக புராணத்திலே சொல்லக்கூடியதான தர்மங்கள் வராக புராணத்தினுடைய பெருமைகளை பார்த்தோம் அடுத்ததாக பதிமூன்றாவது மகாபுராணமாக வாமன புராணத்தை அனுகிரகம் செய்திருக்கார் வியாசாச்சாரியார் இந்த வாமன புராணம் என்கிறது பத்தாயிரம் ஸ்லோகங்களை உடையது ரொம்ப முக்கியமான புராணத்திலே இதுவும் ஒன்று இந்த வாமன புராணம் சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டு தர்மங்களை நமக்கு காண்பிக்கிறது சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டு நமக்கு தர்மங்களை சொல்லக்கூடிய புராணங்கள் மூன்று அப்படின்னு முன்னாடியே பார்த்தோம் லிங்க புராணம் மார்க்கண்டேஜ புராணம் வாமன புராணம் இவை மூன்றும் சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டு தர்மங்களை சொல்கிறது இருபது மூன்றிலேயும் வாமன புராணம் ரொம்ப முக்கியமான பங்கை வகிக்கிறது இதற்கு வாமன புராணம்னு ஏன் பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிற பொழுது நாரத சுவாமிக்கு புலஸ்தியர் உபதேசம் பண்ணுறதாக அமைஞ்சிருக்கு இந்த புராணம் பகவான் எடுத்த தசாவதாரங்களையும் விரிவாக இந்த புராணம் காண்பிக்கிறது புராணம் பஞ்சலக்ஷணம் அப்படின்னு புராணம் அப்படின்னால் அதிலே சில விஷயங்கள் கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கணும் அது இல்லாமல் விசேஷமாக சில தர்மங்களை காண்பிக்கணும் அப்படி இருந்தால்தான் அதற்கு புராணம்னு பெயர் இந்த வாமன புராணத்தில் பகவான் நமக்கு அனுகிரகம் செய்த தசாவதாரங்களை விரிவாக காண்பிக்கிறது அதிலும் முக்கியமாக வாமனாவதாரத்தை விரிவாக சொல்கிறது இந்த புராணம் ஆகையினாலே இதற்கு வாமன புராணம்னு வியாசர் பெயரிட்டார் இந்த புராணத்தில் பகவான் விஷ்ணுவனுடைய அவதாரங்கள் அனைத்தும் சொல்லப்படுறது முக்கியமாக தசாவதாரங்களை விரிவாக சொல்கிறது மேலும் இந்த புராணத்தினுடைய சிறப்பு என்னென்னா நிறைய இராட்சசர்களுடைய சரித்திரம் காணப்படுறது மகாபலின்னு ஒரு பெரிய வீரன் இருந்தான் அந்த மகாபலி யாகம் செய்கிற பொழுது வாமனாவதாரம் எடுத்து பகவான் மகாபலியை ஜெயிச்சார்னு சரித்திரம் பார்க்கிறோம் இந்த மகாபலி என்கிறவர் யார் அவனுடைய பிறப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அத்தனை ராட்சசாருடைய சரித்திரங்களும் பிறப்பிலிருந்து காணப்படுறது நிறையா ராட்சசாருடைய சரித்திரம் கடைசி காலம்தான் நமக்கு தெரிய வருது ராமாயணத்திலே பார்த்தால் மாரீச்சன் முதற் நிறைய இராட்சசர்களை பார்க்குறோம் அவர்களுடைய கடைசி காலம் வதம்தான் நமக்கு சரித்திரம் தெரிகிறது அவர்கள் எங்கு பிறந்தால் அவர்களுடைய தாய் தகப்பனார்கள் இவை இவர்களுடைய விவரங்கள் இந்த வாமன புராணத்தில் காணப்படுறது மகாபலி செய்யக்கூடியதான யாகம் என்ன யாகம் அந்த யாகத்தை எங்கே ஆரம்பித்து செய்கிறார் அப்படிங்கிற இடத்துல யாகசாலையினுடைய வர்ணனை யாகசாலையிறது எப்படி இருக்கணும் அந்த பாத்திரங்கள் யாகம் செய்யக்கூடிய காலம் இவைகள் சொல்லப்படுறது இது தவிர பரமேஸ்வரனுடைய மகாத்மம் நிறைய காணப்படுறது இந்த வாமன புராணத்தில் ஏன்னா சோமயாகம்னு எடுத்துட்டாலே முக்கியமான தெய்வம் பரமேஸ்வரம் ஒரு சோமயாகம்னு ஒரு இடத்துல நடந்ததுன்னா தேவதைகள்னு எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேர்களுக்கும் ஹவிர் உண்டோ அத்தனை தேவதைகளையும் ஆராதிக்கக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் சோமயாகம் என்கிறது வேதம் சொல்கிற பொழுது அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது தேவதைகளிலேயே சின்ன தெய்வம் யாருன்னா அக்னி அளவற்ற பெரிய தெய்வம் யார் மகாவிஷ்ணு அக்னி முதற்கொண்டோ மகாவிஷ்ணு வரையில் உள்ள அனைத்து தேவதைகளையும் ஆராதிக்கக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் சோமயாகம் என்கிறது அதிலே பிரதானமாக முக்கியமாக நாம் ஆராதிக்கக்கூடியதான தெய்வம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனை தான் மத்தியத்திலே கொண்டு ஆராதிக்கிறோம் சோமயாகத்திலே முக்கியமான தெய்வமாகவும் அந்த யாகத்தினுடைய ஸ்வரூபமாகவும் பரமேஸ்வரன் தான் சொல்லப்படுறார் அந்த யாகம் முடிஞ்சே அத்தனை தேவதைகளுக்கும் கொடுத்த பிறகு அங்கு என்னென்ன வஸ்துக்கள் மீதி இருக்கோ அவை அனைத்தும் பரமேஸ்வரனை சேர்ந்தது அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது ஏன்னா அந்த யாகசாலையினுடைய ஸ்வரூபமாகவும் யஜமானனுடைய ஸ்வரூபமாகவும் அந்த இடத்தினுடைய ஸ்வரூபமாகவும் பரமேஸ்வரன்தான் இருக்கார் அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது எத்யக் வாஸ்தௌஹீயே மமவை ததி தீ பரமேஸ்வரனுடைய வாக்காகவே வேதம் நமக்கு சொல்கிறது யக்ஞ வாஸ்து அப்படின்னு யாகசாலைக்கு பெயர் அந்த யாகம் செய்யக்கூடியதான இடத்துல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அனைத்தும் பரமேஸ்வரனான என்னை சேர்ந்தது அப்படின்னு பரமேஸ்வரனே காண்பிக்கிறார் அதுதான் சோமயாகத்தில் அனைவருக்கும் அனைத்தும் கொடுத்த பிறகு மீதி வஸ்துக்கள் என்ன இருக்கோ அதை பரமேஸ்வரனை உத்தேசித்து சில ஆகுதிகளை கொடுத்து இதுபோல் மீதி உள்ள வஸ்துக்களை பரமேஸ்வரனான உங்களை உத்தேசித்து செய்யக்கூடிய யாகங்களிலே நான் உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லி ஆகுதிகள் செய்கிறோம் யாகசாலைகளில் பல தெரியும் அப்படி இந்த யாகசாலையினுடைய பெருமை யாகத்திலே நாம் ஆராதிக்கக்கூடியதான தெய்வங்கள் அனைத்தும் சொல்லப்படுறது இந்த புராணத்தில் முக்கியமாக பரமேஸ்வரனுடைய மகாத்மியம் சொல்லப்படுறது பரமேஸ்வரனுடைய விவாகம் உமா பரமேஸ்வர விவாகம் விரிவாக காணப்படுறது மேலும் கணபதி சுப்பிரமணியர் இவர்களுடைய ஜனனம் இந்த வாமன புராணத்தில் காணப்படுறது அப்படி முக்கியமான புராணங்களில் இந்த வாமன புராணம் பத்தாயிரம் ஸ்லோகங்களை உடையதாக இருந்தாலும் நிறைய தர்மங்களே புதுவிதமான தர்மங்களே இந்த வாமன புராணம் நமக்கு காண்பிக்கிறது இந்த வாமன புராணத்தை நாம் பாராயணம் பண்ணுறதுனாலேயும் கேட்பதுனாலேயும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டதுனால் வரக்கூடியதான பாபங்கள் போகிறது அப்படின்னு அந்த வாமன புராணம் பலஸ்ருதியாக நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்